அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வரும் பாடலுக்காக மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா நேயர்களே இதோ திரை இசை துறையானது ஒரு சமுத்திரத்தை போலவே அகன்று விரிந்து கிடக்கின்றது அதிலே எழுகின்ற அலைகளின் ஓசையை கணக்கில் வைத்துக் கொள்வது எவ்வளவு கடினமோ அது போன்றதுதான் பல அற்புதமான அபூர்வமான பாடல்களையும் கூட நினைவில் கொண்டிருப்பதும் எளிதான காரியம் அல்ல இதை நீங்களும் நன்கு அறிவீர்கள் அல்லவா எனினும் கடலின் அடிமண்பரப்பில் பரவியிருக்கும் கிளிஞ்சல்களுக்குள் துயிலும் முத்துக்களை போன்று சில இசை தேடல் வல்லுநர்களுக்கு அவற்றில் சில அகப்பட்டும் விடுவதுண்டு அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்று பி சுசீலாவின் குரலிலே அமைந்து அழகு எனும் படத்தில் இடம்பெற்று முத்து ரதம் என அசைந்து நேயர்களின் இதய வீதிகளில் வளமும் வந்துள்ளது கவிஞர் வாலியின் கை வண்ணங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த இணைய பாடலுக்கு இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் மிக அருமையாக இசையமைத்திருக்கிறார் இருவருடைய உருவாக்கமாக இந்த பாடல் அமைந்து அந்த இசை அழகையும் கவிதை அழகையும் நம்முடைய நெஞ்சங்களில் பாய்ச்சுகிறது இதிலே அழகெனும் கவிதை ஆயிரம் வரைந்தான் கடவுள் எனும் ஒரு கவிஞன் அதை காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் என்கின்ற பல்லவியானது பழி சென்று அமைந்துள்ளது தொடர்ந்து மெய்யான நிலையான அழகு என்பது எது எனவும் அழகு என்பது எங்கெங்கெல்லாம் நட்சத்திரங்களைப் போல் விவாதித்துள்ளது என்பதையும் இதில் வரும் பாடலின் வரிகள் கட்டியம் கூறுவதும் தெளிவாக இருக்கின்றது அவரைக்கு பூ அழகு அவருக்கு நானு அழகு என்றெல்லாம் இன்றைய நாட்களில் எழுதப்படக்கூடிய பாடல் கொடிகளுக்கு மூல வித்தாக அமைந்தது இந்த பாடலே என்றும் இது அடையாளமும் காட்டுகிறது இந்த பாடலை பழனி தமிழ் பேராசிரியர்கள் மாரிமுத்துவும் துளசிமணியும் பல இசை மேடைகளில் பாடி இதை ஆராதிக்கும் வண்ணம் போற்றி வந்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது அவர்கள் இந்த பாடலை சுவைஞர் ஆதிசங்கர் மூலமாக பெற்று நமக்கும் ஒரு பரிசினை போலே தந்துள்ளனர் நற்றினை நேயர்களின் சார்பில் அவர்களுக்கு நன்றிகள் கூறி இதோ நேயர்களே அதனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் கேட்டுச் சுவையுங்கள் கவிதை ஆயிரம் வரைந்தான் காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் அழகெனும் கவிதை ஆயுதம் வரைந்தான் கடவுளெனும் ஒரு கவிஞன் அதை காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் கவிதை ஆயிரம் வரைந்தான் கடவுளெனும் ஒரு கவிஞன் அதைக் காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் கவிதை ஆயிரம் வரைந்தான் கடவுளேனும் ஒரு கவிஞன் அதைக் காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன்